तापत्रय தச்சிதனா விஷ்வோத்தியேத்தாபய வய நும்டாத்தியேதா லாபேனி முனம் ஆத்மாரமணேன சுழுகுிராள் ஏதத் ஸ்ரத்த ததி அகம்னு சப்ளை பண்ணிக்கணும் இந்த விஷயத்தில் எனக்கு பரிபூர்ண ஸ்ரத்தை இருக்குது பகவான் ஒருத்தர் இருக்கார் அவர் ஆனந்தமே வடிவானவர் அதில் எனக்கு ஒரு சந்தேகம் கிடையாது எனக்கு அந்த ஆனந்தம் தெரிகிறது ஆகினால எனக்கு அதில் பரிபூர்ண ஸ்ரத்தை இருக்குது ஆஹா ஈஸ்வரன் தான் ஸ்ரத்தைன்னு கூட சொல்ல முடியாது அனுபவம் ஆகிடுத்து அவளுக்கு ஆஹா பகவான் ஒருத்தன் இருக்கான் அவன்தான் வாழ்க்கையில் சரணாகதி பண்ணப்பட வேண்டியவன் அவன் ஆனந்த ரூபமாக நம்மிடத்துலேயே இருக்கான் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு ஏதத் ஸ்ரத்தததி அகம் யதாலாபேன சந்துஷ்டா ஜீவதி பவாமி அப்படின்னு பண்ணணும் என்ன வாழ்க்கையில் கிடைக்கிறதோ அதை வச்சுன்னு நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன் இனிமேல் இந்த பணத்துக்காக எல்லாம் அலைய மாட்டேன் கிடைச்சதை வச்சுன்னு சந்தோஷமாக இருக்க போகிறேன் நான் இனிமேல் என்ன பண்ண போகிறேன் நான் இருபத்தி நாலு மணி நேரமும் ஸ்ரீமன் நாராயணனை பகவான் ஸ்ரீகிருஷ்ணனே சரணாகதி பண்ணி சார்ந்திருக்க போகிறேன் இந்த பணத்துக்காக இந்த உலக சுகத்துக்காகலாம் நான் இனி அலையமாட்டேன் அப்படிங்கிற யதா லாபேன சந்துஷ்டா ஜீவதி பவாமி யதா லாபேனன்னா என்ன கிடைக்கிறதோ வேளா வேலைக்கு சாப்பிட்றதுக்கு என்ன கிடைக்கிறதோ இந்த உடம்பை காப்பாற்றுறதுக்கு என்ன கிடைக்கிறதோ அது பக என்னுடைய கர்மா வசத்தினாலே பகவானுடைய அனுகிரகத்தினாலே என்ன கிடைக்கிறதோ அதை நான் எதிர்த்தா லாப சந்துஷ்டாக பவாமி அப்படியே வாழ இந்த வாழ்க்கைக்கு இந்த உடல் வாழ்க்கைக்காக ரொம்ப அளவுக்கு மீறி உருளையிட்டி நான் கஷ்டப்பட போகிறது இல்லை அப்படின்னு தீர்மானமாக சொல்கிறேன் சொல்லிவிட்டு அப்புறம் அது மாத்திரம் இல்லை அகம் அகங்கிறது ஸ்லோகத்திலே இருக்கேன் முதல்ல ஸ்லோகத்தில் சப்ளை பண்ணுன்னு சொன்னேன் அகம் ஏதத் ஸ்ரத்ததி அஸ்மி நான் இந்த விஷயத்தில் பரிபூர்ண நம்பிக்கையுள்ளவளாக இருக்கிறேன் அதனால் வாழ்க்கைக்கு மற்றவர்களை போல பொருள் தேடுற முயற்சியில் நான் ஈடுபட போகிறதில்லை கிடைச்சதை வச்சு கொண்டு சந்தோஷமாக வாழப்போகிறேன் அது மாத்திரமல்ல அமுனா ஆத்மனா ரமணேன விஹராமி அமுனா ஆத்மனா இந்த ஆத்மஸ்வரூபமாக இருக்கானே இந்த பகவான் என்னிடத்தில் உயிருக்கு இருக்கிறவன் எனக்கு ஆனந்தமான ஸ்வரூபத்தை உணர்த்துறவன் ஆமுனா ஆத்மனா ரமணேன இந்த ஆத்மா ராமனுடன் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆத்மா ராமணனுடன் விஹராமி எப்போ அவரோட நான் விளையாடின்றிருப்பேன் அந்த பகவான் உள்ளுக்குள்ளே இருக்கிற பகவானோடு விளையாடின்றிருப்பேன் விளையாடின்றிருப்பேன்னு அர்த்தம் அவரை நினச்சி நான் சந்தோஷமாக இருப்பேன் அவரை நினச்சி தியானம் பண்ணுவேன் அவருடைய விஷயங்களை சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகம் ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்மநிவேதனம் அப்படின்னு சொல்லக்கூடிய நவவித பக்திகளையெல்லாம் பண்ணி கொண்டு நான் எப்பவும் பகவத் சிந்தனையிலேயே இருப்பேன்னு அர்த்தம் அப்பேற்பட்ட ஒரு தன்மையில் நான் வாழ்வேன் அப்படின்னு தனக்குத்தானே பேசிக்கிறார் இதெல்லாவற்றையும் அவதூத குரு கேட்டிருக்கார் அவள்டிருந்து நான் இதை கத்துண்டேன்னு சொல்லி எது மகாராஜாவுக்கு சொல்லி கொண்டிருக்கிறார் இதில் இருக்கிற வைங்கிறது நிச்சயமாக அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்கிறது இந்த ஸ்லோகார்த்தத்தை இப்போ பூர்த்தி பண்ணுறேன் இன்னும் ஒரு நாலு ஸ்லோகங்கள் இருக்கு அந்த நாலு ஸ்லோகங்களை தொடர்ந்து படிக்கிறதுக்கு பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணட் சந்தாஸ் தியே தாபேன ஜீவதி விஹராம் யமுனைவாஹம் ஆத்மனமணேன வை